வணக்கம் ஜூன் 27 ஏழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நன்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி அன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஆர்டர் ஆப் த ரைசிங் சன் கோல்ட் அண்ட் சில்வர் ஸ்டார்ட் என்ற விருது சரண் அவர்களுக்கு வழங்கப்பட்டது இரண்டு எஸ்இஓ வெளியுறவு மந்திரிகள் சந்திப்பு ரஷ்ய நாட்டில் பத்தொன்பதாம் ஆண்ட பால சாகித்ய புரஸ்கார் விருதிற்கு இருபத்தி இரண்டு எழுத்தாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இனி இன்றைய நட்டினை பொது அறிவு கேள்விகள் ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான ஆப்பிரிக்க ஒன்றிய மாநாடு உள்ள நாடு எது இரண்டு பலாவ் நாடு எந்த கடற்பகுதியில் உள்ளது மூன்று எந்த சமூக ஓடகம் லீப்ரா என்ற கூட்டமைப்பை தொடங்க உள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி